வணக்கம் நட்டினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுக்கியிருத்தலாம் நீ அறியாதவை பெரிய புத்தகமாக அமையும் ஆம் நீ அறியாதவை பெரிய புத்தகமாக அமையும் என்கிறார் சிட்னி ஸ்மித் நன்றி வணக்கம்